கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகா பத்து உப்பு ருசி கேற்ப கருவேப்பளி சிறுதளவு எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு தேங்காய் தூள் கால் ஸ்பூன் செய்முறை முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்புறம் புளியை வந்து அதையும் தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் கரைச்சு காஞ்சி மிளகாவையும் உற வச்சுக்கணும் இது வந்து அரிசி ரெண்டு மணி நேரம் ஊடினதுக்கு அப்புறம் எடுத்து அதை எடுத்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அரிசி புளி கரைசா இந்த காஞ்சி மிளகாய் போட்டு அரைக்கணும் அதனால அரைஞ்சி வரும்போது இந்த தேங்காய் துருளையும் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ரவை பதத்தி கரைச்சா போகிறோம் ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது ரவை பதற்றி கரைச்சிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் இந்த மாவில் மா உப்பு கலந்துட்டு கருவேப்பிள்ளை பொடியாக கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரஷ் பண்ணி அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம் நாலான என்ன காந்ததும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காய்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த மாவில் அதை கலந்துடணும் கடலை பருப்பும் ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சிருந்தோம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அந்த ஊறின கடலை பருப்பு அப்படியே முழுசா அந்த மாவுல கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா வடை தட்டுற பதத்துக்கு அது அது பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது மாவு வந்து திக்காவே அரைச்சிக்கணும் வடை தட்டிட்டு ஸ்டவ் பற்றி வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல வானல்ல எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இதை வந்து மெதுவா அந்த வடையைன்னா போட்டு சவ வந்து மீடியம்ல வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வடை தயார் ஃபிரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்